प्रपन्न तोत्र कृष्णाय लभते यतते ிாத்தயத்த வேத்தைக்காணமுதிரா கிருஷ்ணாயீத்தமே நம भगवान श्री कृष्णर யோகபிரஷ்டனுடைய கத்தியை பற்றி அர்ஜுனுடைய கேள்விக்காக பதிலாக உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார் ஆக யோகபிரஷ்டன் புண்ணிய பலனை எல்லாம் அனுபவித்து மறுபடியும் பூலோகத்தில் மனுஷ சரீரத்தில் ஜென்மா எடுக்கிறான் பண்புள்ள பணக்காரர்கள் வீட்டிலேயோ அல்லது ஞானிகளுடைய குடும்பத்திலேயோ அவன் பிறக்கிறான் டைய குடும்பத்தில் பிறக்கிறது ரொம்ப துர்லபம் துர்லப தரம் அப்படின்னு சொன்னார் ஆக பண்புள்ள பணக்காரர்கள் வீட்டில் பிறக்கிறது துர்லபம் இது துர்லப தரம் அப்படி பிறந்ததுக்கு பிறகு தத்ரை தத்ரைன்னா யோகி நாம் குலே ஜாதா அந்த குலத்தில் பிறந்து அந்த பண்புள்ள பணக்காரர்கள் வீட்டிலேயோ அல்லது இந்த யோகிகள் குலத்திலேயோன்னு அர்த்தம் பண்ணிக்கணும் தத்ரன்னா அங்குன்னு அர்த்தம் பௌர்வ தேகிக்கம் தம் புத்தி சம்யோகம் லபத்து போன சரீரத்தில் அந்த மனுஷரீரத்தில் இருந்து தான் சம்பாதிச்ச ஞானத்தோட சம்பந்தத்தை புத்தின்னா ஞானம் அகம் பிரம்மாஸ்மி பூர்ணோஸ்மி அப்படிங்கிற அந்த ஞானம் அதோட சம்பந்தம் சம்யோகம் தம் புத்தி சம்யோகம் அந்த புத்திசம்யோகத்தை போன ஜென்மாவில் அடைஞ்ச ஞானத்தோட சம்பந்தத்தை அவன் மறுபடியும் இந்த சரீரத்தில் இருக்கிற போதும் அடைகிறான் லபத்தே ஹே குருநந்தன குருவம்சத்துக்கு மகிழ்ச்சி அடிக்கக்கூடிய அர்ஜுனா தத்தா பூயகா சம்சித்தௌ எதத்தேச்ச தத்தான மேலும் மறுபடியும் என்ன பண்றான் பூயா தத்தா பூயாண்ணா அப்பிறவியில் மறுபடியும் அப்படி அந்த புத்தி சம்யோகத்தை அடைந்த பிறகு அப்படின்னு அர்த்தம் ததகாங்கிறதுக்கு அந்த புத்தியோட ஞானத்தோட சம்பந்தத்தை அடைஞ்சதுக்கு பிறகு பூயா மறுபடியும் சம்சித்தவ் சம்சித்தௌன்னா அந்த ஞான பலத்தை அடையறத்துக்கு ஸ்தித பிரஜத்தன்மை அடையிறதுக்கு அந்த யோகபிரஷ்ட நிலையில் தான் விட்டு போனது அதாவது தியானத்தினுடைய பலனை அடையாமல் இறந்து போனதுனால இப்ப என்ன பண்ணுறான்னா தியானத்தோட பலனை அடையறத்துக்காக மறுபடியும் அவன் என்ன பண்ணுறான்னா முயற்சியை மேற்கொள்கிறான் சம்சித்தம் எதத்தேன்னா நன்கு சித்திப்பதற்காக வெற்றி கிடைப்பதற்காக பயன் முயற்சியை மேற்கொள்கிறான் இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயம் போன ஜென்மாவில் பண்ணியிருக்கிற அந்த சம்ஸ்காரம் வீண் போகாது அந்த சூக்ம சரீரத்தில் இருந்து அது பலனை கொடுக்கும் நாம் பண்ணுற புண்ணியம் பாபம் கற்ற கல்வி மனசில் பண்ணின பலவிதமான அபியாசங்கள்லாம் சூக்ம சரீரத்தில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் ஸ்தூல சரீரத்துக்காக பண்ணுற அபியாசமெல்லாம் ஸ்தூல சரீரம் செத்தாக போயிடும் ஆனால் சூக்ம சரீரத்தில் நாம் பண்ணுற நல்ல காரியங்கள் அந்த பாப காரியங்கள் எல்லாமே பதிஞ்சு அதோடய பலனெல்லாம் கொடுக்கத்தான் செய்யும் அதுக்கு தான் சொல்கிறோம் ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்படைத்து ஒரு ஜென்மாவில் படித்தா அது நிறைய வரக்கூடிய பல ஜென்மாக்களுக்கு அது மறக்காமல் இருக்கும் இன்றைக்கும் சமூகத்தில் பார்க்குறோம் நிறைய ப்ராடிஜி எல்லா ஃபீல்ட்லேயும் இருக்கிறார்கள் சிறு வயசுலேயே பல விதமான அறிவை உடையவர்களெல்லாம் நம்ம பார்த்துன்னு தான் அதை வச்சு புரிஞ்சுக்கணும் இது விட்ட குறை தொட்ட குறைங்குற மாதிரி ஏதோ ஜென்மாந்திரத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த சம்ஸ்காரங்களால தான் இதெல்லாம் ஏற்படுகிறதுங்கிறது நம்ம அனுமானத்தினாலேயும் சாஸ்திரத்தினாலேயும் பல்வேறு வகையான அனுபவ பிரமாணங்களாலையும் அதை புரிஞ்சுக்கலாம் அதத்தான் பகவான் இங்க சொல்றார் மறுபடியும் அந்த யோகபிரஷ்டன் மறுபடியும் அந்த யோக சாதனையை தொடர்கிறான் என்று தான் இந்த ஸ்லோகத்தில் உபதேசம் பண்ணியிருக்கார் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் ஹரி ஓம்